நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமறு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமேலு தேவையற்ற ரோமங்களை நீக்கக்கூடிய எளிய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் எடுத்துப்போம் அது கூட ஆரஞ்சு சாரு திருது தேங்கெண்ணெய் கலந்து நல்லா களிம்பு மாதிரி குழைச்சிட்டு எங்க தேவையற்ற முடி எங்க இருக்கோ சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முகத்துலதான் முடி இருக்கும் தேவையற்ற இடத்துல முடி இருக்கும் அந்த முடி இருக்கிற இடத்துல இத பூசி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊறினதும் இளஞ்சூடான தண்ணீர்ல கழுவிட்டு வந்தாலே இந்த தேவையற்ற ரோமங்கள் நீங்கிவிடும் முடியும் அந்த இடத்துல வளராது என்னன்னு இருக்கலே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்